அவர்கள் கூறியதாவது நபிசல்லாஹு அலிகல் வசல்லம் அவர்கள் பள்ளிவாசலில் இறுதி காப்பிருக்கும் போது அங்கிருந்தவாறே என் அறையின் பக்கம் தலையை காட்டுவார்கள் நானோ மாதவிடாய்காரியாக இருக்கும் நிலையில் அவர்களது தலையை கழுவுவேன்